அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்ட விளந்திய இந்த நாள் ஆசிரியர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆசிரிய பணியே அறப்பணி என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட செயல்படுகிற சிறந்த ஒரு பணியாக ஆசிரிய பணி காணப்படுகிறது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஸ்ரீ சங்கலதையார் சர்மா அவர்கள் ஒரு அரசு பயணமாக ஓம நாட்டிற்கு சென்றிருந்தார்கள் ஓம நாட்டின் மன்னர் சுல்தான் காபுல் பின்செய்த் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த விமானத்தினுடைய படிக்கட்டு வரை சென்று இந்தியாவின் குடியரசுத் தலைவரை வரவேற்று வந்தார் மேலும் அவர் தன்னுடைய காரில் அரண்மனை வரை சங்கர்தேவ் சர்மா அவர்களை வைத்து அவரே அந்த காரை ஓட்டிச் சென்றார் இந்த நிகழ்வுகளை பார்த்த பத்திரிகையாளர்கள் ஓம நாட்டு மன்னரிடம் கேட்டார்கள் இங்கிலாந்து மகாராணி வந்திருந்த நீங்கள் விமான நிலையத்திற்கூட வரவில்லை ஆனால் இந்திய குடியரசுத் தலைவர் ஸ்ரீ சங்கர்தேய் சர்மா அவர்கள் வந்திருக்கும் போது நீங்கள் விமான நிலையம் அந்த விமானத்தினுடைய படிக்கட்டுகள் வரை சென்று அவரை வரவேற்று அது மட்டுமல்லாமல் நீங்களே காரை ஓட்டி அவரை அழைத்து வந்தீர்கள் இதனுடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி கேட்டபோது ஓமநாட்டு மன்னர் பெருமிதமாக கூறினார் இந்திய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ சங்கர்தேவ் சர்மா அவர்கள் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி புனேயில் நான் அவரிடம் படித்த மாணவர் என்று சொல்லி மேன்மையாக சிறப்பாக கூறினார் ஆம் ஆசிரியர் சமுதாயம் இன்று மாணவர்களை உருவாக்குகிற தேசத்தை உருவாக்குகிற தலை சிறந்த ஒரு பணியாக இன்று செயல்பட்டு வருகிறது சிறந்த ஆசிரியர்கள் குறைவாக கற்பிக்கின்றனர் ஆனால் குழந்தைகளை கூடுதலாக கற்க வைக்கின்றனர் ஆசிரியர் இயங்கினால் இந்த நாடு ஏங்கும் ஆசிரியர் தேங்கினால் இந்த நாடும் தேங்கும் ஆசிரியர் தூங்கினால் இந்த நாடும் தூங்கும் ஆகவே ஆசிரிய பணி ஒப்பற்ற ஒரு சிறந்த பணியாக காணப்படுகிறது வாழ்கை ஆசிரியர் சமுதாயம் நன்றி